சிறப்பு கூட்டத்திற்கு ஒழுங்கு செய்துள்ள சமூக விஞ்ஞான கழகத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நம்முடன் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய டாக்டர் அசோக் தவாதே அவர்களுடைய அனுபவ பகிர்வு என்பதை தலைமை தாங்கி நடத்தி தரும் மாதிரி என்னை கேட்டுக்கொண்டார்கள் சரி நானும் சரினு சொன்னேன் இப்போ அதுக்காக வந்திருக்கோம் இப்போது நான் என்ன நினச்சேம் கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் இந்திய வேளாண் துறை அப்படிங்கிறத வந்து என்னென்ன மாதிரி சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சிறிய ஒரு ஃபோட்டோவை மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர் அவர் பேசுவத கேட்டோம்னாக்க அவங்க பேசுகிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி நான் அதுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் என்னுடைய பேச்சை சரி இப்போது கடந்த ஒரு ஏழு வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்தியா முழுக்கவே வந்து விவசாயிகள் வந்து பெரும் குரல் எடுத்து தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சுக்க பெரும் கோரிக்கைகள் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எங்களால் கடன் சுமை தாங்க முடியல அதனால் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விடிவு பிறக்கணும் அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் உங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இருக்கும் சரி அதனுடைய வெளிப்பாடாக என்ன நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் விவசாயிகள் வந்து தற்கொலை முடிவுக்கு போகிற அளவுக்கு அந்த சிக்கல் வந்து விசுரூபம் எடுத்து நின்றுக்கிட்டு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே நம்ம ஒன்றிய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு முறை அந்த வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும் பொழுதும் அதனுடைய உரையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து ஏழைகளுக்கான பட்ஜெட்னு சொல்கிறதோ அல்லது விவசாயிகளுக்கான பட்ஜெட்னு சொல்கிறதோ அல்லது வந்து இது வந்து கிராமப்புறத்துக்கான பட்ஜெட்டுன்னு சொல்கிறதுலையோ எந்த தயக்கமும் அவங்க காட்டுறதே இல்லை தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் என்ன நடக்குது நடைமுறையில் அப்படின்னு பார்த்தோம்னா நடைமுறையில் பார்க்கும்பொழுது விவசாயிகள் வந்து தொடர்ந்து இழப்பை செலிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி இது வந்து உள்ளக்குள்ள என்ன டேட்டா இப்போ எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியக்கூடியது ஒரு பத்து பன்னெண்டு விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெரிய நமக்கு தெரியுது முதல் விஷயம் ரொம்ப ஸ்டார்டிங்காக ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் அப்படி பார்த்திங்கன்னா முதல் சங்கதி என்னென்னா இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பட்ஜெட்லேருந்து வேளாண் துறைக்குன்னு செலவு பண்ணுறதுக்குல்ல அது வந்து மிக கேவலமாக சுருங்கிக் கொண்டே வந்துக்கிட்டு உண்மை ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து நாங்கள் இல்லாத அளவுக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்லாம் அவங்க சொல்லிகிட்டு இப்போ வந்து போன வாரம் வந்து நான் அந்த டேட்டாவெலாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படிங்கிறது சொல்கிறேன் அதாவது ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து அதாவது ஒன்பதாவது ஐந்தாண்டு காலத்திட்டம் அந்த தந்த அந்த சமயத்தில் இந்த வேளாண் துறைக்காக தான் ஒதுக்கப்பட்ட தொகை அந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது கோடி இந்த செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு மொத்த செலவு அந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்திய அரசு செலவு பண்ண தொகையில் நாலு விழுக்காடு மட்டும்தான் அது இந்த ஒம்பது லட்சங்கள் சரி நாலு விழுக்காடு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆன செலவு வந்து மூணு விழுக்காடு ஆனதில் அது அப்படியே கழுது தெரிஞ்ச கட்டுரமான மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா நாலு பர்சன்ட் மறுபடியும் அவ்வளோ தான் இது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கிறது பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சில் மொத்த செலவில் வேளாண் துறைக்குன்னு ஒதுக்கினது ரெண்டு புள்ளி மூணு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஒ ஒதுக்குனது வந்து ஒன்று விழுக்காடு அதை விட இன்னும் கேவலம் என்னென்னு அதுக்கு அடுத்த வருஷம் எந்த விதமான ரயில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் டேட்டா அதுக்கு வரல அந்த தான் நமக்கு தெரியும் இப்போது ஏழு சதவீதத்திலிருந்து ஆறாயி அஞ்சாயி நாலாயி மூணாயிரம் ரெண்டாயிரம் ஒன்றாயிடுச்சு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ குறைஞ்சிகிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய பட்ஜெட் வந்து மிக வேகமாக அதிகமாகிடுது பட்ஜெட் அளவு இவ்வளோ மிக வேகமாக அதிகமாகிட்டு இருக்கும் சூழலில் வேளாண் துறைக்கு ஒதுக்கக்கூடிய அலகேஷன் அதுக்கு இன்னும் ஒழுக்கக்கூடிய நிதி வந்து வருஷா வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்சலூட் டேம்ஸில் வரையாது அதாவது வந்து ஒரு லட்சம் கோடி இருக்கிறது ஒன்றரை லட்சம் கோடி ஆகும் மொத்த செலவில் அதனுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து இதை வந்து நம்ம இதை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும் முதல் விஷயம் என்ன இந்தியா மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மக்கள் வந்து வேளாண் துறையை தான் நம்பியிருக்கிறாங்க அதுதான் பெரிய எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய துறையும் அந்த துறை தான் இப்போது அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து வேளாண் துறை நம்பியிருக்கிறது ஒரு பக்கம் ஆனால் ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய உற்பத்தி மதிப்பு இருக்குல்ல அதனுடைய வேளாண் துறையினுடைய பங்கு பதினாறுலேருந்து பதினேழு சதவீதம் தான் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு நம்ம அதுக்குள்ளலாம் போக வேண்டாம் பட்ஜெட் வந்து குறைஞ்சிட்டே வரும்போது விழுக்காடு மக்கள் வந்து அவங்களுக்கு வழங்கக்கூடிய வேலை செய்பவர்களுடைய ஐம்பத்தி ஏழு விழுக்காடு மக்கள் வந்து கல்டிவேட்டரவோ அல்லது அக்ரிகல்ச்சர் விவசாய கூலியாக தொடர்ந்து இந்திய நடிக்கிற நாட்கள் ஒரு பன்னெண்டரை கோடி பண்டை முக்கால் கோடி கல்டிவேட்டர்ஸ் ஒரு பத்தே முக்கால் கோடி அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இவ்வளோ பெரிய மக்கள் தொகை அது சார்ந்து இருக்கும்பொழுது இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இன்க்ரிமெண்டலாவது அதிகமாக்கணும் அவருடைய அலோகேஷனை அந்த மாதிரி பண்ணாமல் என்ன செய்கிறாங்கனாக்கா தொடர்ந்து அலோகேஷனை குறைச்சிக்கிட்டே வராங்க அது மட்டுமல்ல இப்போது இங்கே இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் சொன்னோம்னா மிக பெரும்பான்மையானவர்கள் என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிறு விவசாயி அல்லது குரு விவசாயி மிக பெரும்பான்மையானவர்கள் சிறு விவசாயம் குரு விவசாயம் பார்த்துக்கிறாங்க அதில் இன்னப்பெரிய சிக்கல் அவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலத்தில் ப நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுல விழுக்காடு நிலங்கள் தான் வந்து பாசன வசதி பெற்ற நிலங்கள் பாசன வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா விவசாயத்தினுடைய ஸ்திரத்தன்மை அது வந்து குறைஞ்சி ஏன்னா இந்த வருஷம் விளையாடும் அடுத்த வருஷம் விளையாது அதுக்கு அடுத்த வருஷம் விளையாது அது மாதிரி அதில் நிறைய வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஸ்க்குன்னு சொல்கிறோம்ல அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாகிடும் இரிகேஷன் போதுமான இல்லாத போது இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டே வரும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அது அதிகமாகி கொடுத்துறதுக்கு போதுமான அளவுக்கு பண்ண செலவு பண்ண முடியாது செலவு பண்ணுறதும் இல்லை அது மாதிரி செலவு பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா விவசாயி தன்னுடைய சொந்த முயற்சியில் கடனை வாங்கியோ அடகு வச்சோ எதே ஒன்று பணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கனாக்க போர் போட்டு தான் விவசாயத்தை பண்ண மாட்டேங்குது அது மாதிரி போர்கோட்டு விவசாயம் பண்ணி போர்போட்டு விவசாயம் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்க நீர்ப்பாசனம் பெற்றுள்ள ப நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய சோர்ஸ் நீர்ப்பாசனம் பெறுவதற்கு எங்கேருந்து தண்ணி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அதிகமான அளவில் நிலப்பரப்பு வந்து போர்வெல்லாம் எடுக்கக்கூடிய தண்ணியிலருந்தான் விவசாயம் நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் கால்வாய் வருது அது மொத்தம் இந்த அரசு இத்தனை விடுதலை கட்டு இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகு கூட என்ன செய்ய முடியல அப்படின்னு விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாக்கப்பட்ட அளவில் விவசாயம் நடைபெறத்துக்கு தேவையான தண்ணி அவங்களால கொடுக்க முடியல அந்த தண்ணியை கொடுக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ரிஸ்க் அவங்க எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாகிடுது அது தொடர்ந்து அதிகரிச்சுக்காது தற்கொலைக்கு இது ஒரு முக்கியமான காரணம் விவசாய கடன் சுமை ஏறுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் சரி இப்போது அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த விவசாயத்துக்கு வந்து இவங்க போதுமான அளவில் இன்வெஸ்ட் பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் ஒன்று முதல் திரள் எப்படின்னா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் டேமாக கட்டணும் அது வந்து வாய்க்கால கட்டணும் அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செலவு பண்ணணும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு செலவு பண்ணணும் ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணணும் அது மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அரசு செய்ய வேண்டியது இது வந்து செய்ய முடியாது அது அரசு செய்ய வேண்டியது அவனுடைய பொறுப்புகளை அவர்கள் குறைத்துக்கொண்டு அதை வந்து அவங்க தட்டி கழிக்கிறதுனால ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதில் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் இப்போது கடைசியாக இருக்கிற இது வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேட்டா யூனியன் கவர்மெண்ட்டோட டேட்டா அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகிய கிளான்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் எடுத்து பார்த்தோம் அவங்க என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து அப்போ பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்து பதினாலு பதினஞ்சு இந்த பத்து வருஷத்தில் நாட்டில் உருவான முதல் திரச்சி அதாவது கேபிட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோ நடந்திருக்குதோ அதில் அக்ரிகல்ச்சர்னுடைய பங்கு அப்படிங்கிறது ஏழு டி எட்டு விழுக்காட்டு இருந்துருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அரசு மூலம் ஏற்பட்ட முதல் திரட்சி அப்படிங்கிறது தனியார் மூலம் ஏற்பட்ட முதல் தெரிவித்து தனியார்னாக்க விவசாயியை தானே போட்டு முதல் போட்டு பம்ப் செட்டு உருவாக்குறதோ எதோ அதெல்லாம் பண்ணுறான்ல அதை விட ரொம்ப குறஞ்சிருக்கு பிறகு வந்து என்ன ஆயிருக்கு கேட்டீங்கனாக்கா ஏழு டு எட்டு முதல் தெரிவிச்சி அரசாங்கத்துடைய முதல் திரற்சி அப்படிங்கிறது நாலு டு அஞ்சு விழுக்காடாக இன்னும் குறைஞ்சி ஆக இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க குறைக்கிறதுனால என்ன மூலதனமே மூலதன செலவு இல்லை மூலதனம் செலவு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் விவசாயத்தில் விவசாயம் வந்து லாபகாரமாக அவங்களால நடத்த லாபரமும் நடத்த முடியாது போது விவசாய லாபம் நடக்க முடியலை அப்படிங்கிறது அவன் என்ன செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலத்துக்கு ஒவ்வொன்னா விலை கொடுக்குறான் நகருக்கு விலையை நிலத்தை கொடுத்துட்டு போயிடுவான் ஆனால் நம்மளால என் எப்படி அதை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு ரியல் எஸ்டேட் ஆரவன்ட்டா ரியல் எஸ்டேட் ஆக வேண்டா இது ரியல் எஸ்டேட் வந்து வில்லன் கிடையாது வில்லன் யார் அரசு தான் பெரிய வில்லன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பண்ண வேண்டிய பொறுப்பை அவன் தட்டி கழிக்கிறதுனால கேபிட்டல் பார்மிஷன் நடக்க மாட்டேங்குது கேபிட்டல் பார்மிஷன் இல்லாததனால அவனால் விவசாயத்தை லாபகரமாக நடத்த முடியல அது மட்டும் தான் விவசாயி வந்து முதல் இல்லாததுனால தான் அவனால் இது பண்ண முடியாதனால தான் அவனால் பண்ண முடியலையா அப்படின்னு சொன்னால் அப்போ அக்ரிகல்ச்சர் கிரெடிட்னு ஒன்று இருக்கே ஆமாம் இருக்குது தான் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டு கொடுக்கணும் இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டரை டிஃபெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பண்ணுறவன் ஒரு பகுதி அது இல்லாமல் கிராமப்புறத்தில் இருக்க எவனெல்லாம் கடன் வாங்கினா அவெல்லாம் விவசாய கடமை சேர்த்து இப்போ கணக்கு கொடுக்கும் அந்த ஒதுக்கப்பட்ட தொகையையும் அவங்களாம் போய் சேருது பெருமளவில் அந்த மாதிரி போய் சேரும்போது என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா யார வந்து ஜெனான விவசாயி அவனுக்கு பணம் போய் கிடைக்க மாட்டேங்குது இன்ஸ்டியூஷன் கிடையாது மொத்தம் அவனுடைய கடன் சுமையை எடுத்து பார்த்தோம் விவசாயியோட கடன் சுமை அப்படிங்கிற எடுத்து பார்த்தோம்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி விழுக்காடு கடன் வந்து அவன் தனிநபரத்தை மிகப்பெரிய வட்டிக்கு வாங்கிட்டு மூணு வட்டி நாலு வட்டி அந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி அவன் செலவு பண்ணும் பொழுது என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்க திரும்ப செலுத்துறதுலேயும் சிக்கல் இருக்கு அதே சமயத்தில் கடன் சுமையை ஏறிக்கிட்டே போகுது அதனால வந்து எனக்கு கடனை வந்து ரத்து பண்ணு அப்படின்னு சொல்கிறது கடனை ரத்து பண்ணும்போது இவங்க கடன் பண்ணுற க ரத்து பண்ணக்கூடிய கடனை எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்ஸ் தான் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்கக்கூடிய கடனை வந்து அதை பற்றி பேச்சே இல்லை ஆனால் மிகப்பெரிய காம்பனண்ட்டு மிகப்பெரிய சுமை வந்து அது தான் அது வந்து நம்ம யாரும் பேசுகிறதும் அது அரசு பற்றி கவலைப்படறதும் இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ரத்து பண்ணுவோன்னு சொன்னால் கூட மாநில அரசுகள் ரத்து பண்ணுவோன்னு சொன்னால் கூட அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்ஸ் மட்டும்தான் அவங்க ரத்து சரி அது ஒரு பக்கம் அப்போது ஒரு பக்கம் அரசனுடைய முதலீடுகள் இன்னொரு பக்கம் முதல் திரட்சி இல்லை இப்போ வேளாண் துறை என்ன முடங்கி போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எப்படி அப்படின்னா அவுட் புட் அப்படின்னு உணவு தானிய உற்பத்தி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு தான் ஆனால் உணவு தானிய உற்பத்தி அதிகமாகும் அதே சமயத்தில் எவ்வளவு நிலப்பரப்பில் சாகுபடி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே வருது பரப்பளவு குறைஞ்சிட்டே இருக்கும்போது உற்பத்தி எப்படி அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன் அதிகமாக உற்பத்தி திறன் அதிகமானதான் இந்த அதிகமான அளவில் விவசாயியால் உற்பத்தி செஞ்சு நாட்டுக்கு கொடுக்க முடியாது ஆனால் இந்த விளைவிச்ச பொருள் அதனால் விவசாயிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னு வச்சிக்கலேன் அவனுக்கு அந்த பலன் போய் சேரலை ஏன் சேரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து அவன் உபயோகப்படுத்தக்கூடிய இடுபொருள்கள்னு சொல்கிறோம்ல அந்த இடுபொருள்கைய விலை வந்து தொடர்ந்து அதிகமாக இருக்கு ஆனால் அவனுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு தகுந்த விலை கிடைக்க மார்க்கெட்டில் தகுந்த விலை கிடைக்க மாட்டேங்குது ஏன் விலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்க இப்போது இந்த வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு மார்க்கெட் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலை இம்பார்க் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் வந்து ஒழுங்காக அம்மா வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா விவசாயிக்கு சரியான விலை கிடைச்சிடும் அப்படின்னு இவங்க நம்மளை திரும்ப திரும்ப அதிகாரி முன்னாடி வைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறான் இ மார்க்கெட் கொண்டு வருவோம் இந்த பட்ஜெட் கடந்த மூணு பட்ஜெட் நாலு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கேன் இ மார்க்கெட் எவ்வளோ அலோகேட் பண்ணிப்பான் அவ்வளோ அலோகேட் பண்ணிக்காக அவ்வளோ அளேப்பாங்க அண்ணா ஒரு நகர்ப்புறத்தில் நாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேயே மார்க்கெட் வந்து எவ்வளோ கேவலமாக ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டிலாம் போடுறாங்க அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருந்தால் கூட இவங்க வந்து தொடர்ந்து மார்க்கெட்டை வந்து தன்மையப்படுத்துறதும் அதிலிருந்து பெரும் கொள்ளையடிப்பதுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஒரு பன்னெண்டு கோடி விவசாயி பன பதிமூணு கோடி விவசாயிகள் இடத்துல இ மார்க்கெட் கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்திடுவோம் அப்படிங்கிறது வந்து தற்போதைக்கு இந்த நிலவரத்தில் நம்முடைய கவனம் குவியாமல் இருப்பதற்கு அவருக்கு கையெழுத்தும் தான் எனக்கு தெரியுது தவிர பிரச்சனைக்கு உண்டான தீர்வா எனக்கு அது தெரியல அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் அவனுக்கு வந்து இந்த பொருளுக்கு உண்டான சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது ஒரே ஒரு வழியில் சொல்லணும் அப்படின்னு இந்த டேர்ம்ஸ் ஆப் ட்ரேட் அதாவது விவசாயத்துக்கும் மற்ற விவசாயம் அல்லாத துறைக்கு முடிக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் எந்த எந்த விகிதத்தில் அவன் விவசாயி தன்னுடைய பொருளை விற்கிறான் எந்த விதத்தில் அந்த பொருளை மற்ற பொருளை வாங்குகிறான் அப்படிங்கிற ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன வருது அப்படின்னு தொடர்ந்து அவர்களுக்கு வந்து சரியான நஷ்டம்தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வருது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்சியஸாகவே வேண்டுமென்றே வந்து இந்த போதுமான அளவுக்கு பணம் போகாத அளவுக்கு தான் விலைகள் நிச்சயிக்கப்படுகின்றன நிர்ணயிக்கப்படுகிறது அதை எப்படி நம்ம அவ்வளோ தீர்மானமாக சொல்கிறோம் அப்படின்னு அப்படின்னா விவசாயிகளுக்கு உண்டான எல்லா விவசாய பொருளுக்கும் இல்லை ஒரு ஏழு எட்டு பொருள்களுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு ஒன்று மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது குறைந்தபட்ச ஆதரவு இது இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் ஒன்று இருக்குது அவங்கதான் வந்து ஒரு ஃபார்முலாம் வச்சு சயின்டிஃபிக்காக பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு உண்மையான செலவு என்ன அப்படிங்கிறத கணக்கு எடுக்கிறத வந்து நிறைய திருட்டு வேறு நடக்குது எப்படி திருட்டு வேலை நடக்குது விவசாயி பணம் சொன்ன மாதிரி கடன் வாங்கும்பொழுது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் தனினப்பட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இவன் வந்து அிரிகல்ச்சருக்கு வந்து பேங்க் கிரெடிட் கொடுக்கும்போது கன்செஷனில் கொடுக்குறான் அந்த ரேட்டு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கிறது அதுதான் வந்து காசில் கல்குலேட் பண்ணும்போது அந்த அந்த கணக்கு மட்டும் தான் கணக்கில் எடுத்துவாங்க இவன் மூணு வண்டிக்கு வாங்கினது நாலு வண்டி வாங்கினதுலாம் கணக்கு அவன் மூணு வட்டிக்கு கணக்கு போட்டு இதான் அவங்க காசுன்னு நம்ம சொல்கிறேன் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியா இவ்வளோ பெரிய நாடு இவ்வளோ பெரிய நாட்டில் ஆ விவசாயத்துக்கு ஆகக்கூடிய செலவு வந்து எல்லாேருத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது இப்போ பஞ்சாபில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க அவங்களுக்கு வந்து இப்போ செலவு குறச்சலாமல் அவுட் புட் கூடாமல் இருக்கும் இப்போ நமக்கு எடுத்து பார்த்தோம் சொன்னாக்க செலவு கூடலாம் அவுட் புட் கம்மியாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கனா காஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது ஈழியும் சேர்த்து தான் கணக்க பண்ணணும் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ செலவு அது பார்க்கும்போது நிறைய ஈழிடு வந்துச்சுனாக்கா காஸ்ட் குறையும் அப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்கத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி ஒரு ஆவரேஜ் நம்பரை சொல்கிறாங்க அந்த ஆயிரத்தி நம்பர் சொல்லும்போது பல மாநிலங்களுக்கு வந்து அது கட்டுப்படி ஆகிற விலையாக போய் நிற்கிது ஒன்று அது ஒரு அது ஒரு திருத்தம் இன்னொரு திருத்த நான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா எம்எஸ்பி வந்து நாங்கள் அனௌஸ் பண்ணுறது வந்து அவருடைய எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு மேலே ஐம்பது விழுக்காடு நாங்கள் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது என்ன செலவு கணக்கில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் அவுட் காஸ்ட்னு விவசாயம் பண்ணும்போது அவங்க பாக்கெட்லேருந்து என்னென்னா செலவு பண்ணுறோன்னா அந்த காஸ்ட்டு ப்ளஸ் அவன் ஃபேமிலி லேவர் அவங்களுடைய தன்னுடைய குடும்ப உழைப்பு அது செலுத்திருந்தான்னா அதுக்கு உண்டான விலை அது ரெண்டையும் கணக்கு பண்ணி இது தான் அவங்களுக்கு காஸ்ட்டு அதுக்கு மேலே ஐம்பது சதவீதம் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லிருக்கக்கூடிய விலை ஏற்கனவே எப்படி இருக்குது அப்படின்னு இவங்க அனௌ யூபிஏ கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணது அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணது அதெல்லாம் விட இவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சொற்பம் ஆனால் இதுதான் வந்து வரக்கூடிய இளை தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக அவங்க முன்வைக்க போகிறாங்க ஆனால் இவங்க எலெக்ஷனில் நிற்கும் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வந்து நாங்கள் வந்து காஸ்ட்டுக்கு மேலே ஐம்பது விழுக்காடு நாங்கள் கொடுப்போம் சொல்லி தான் அவங்க நான் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே அவங்க சொன்னது ஊர் கூர் மோடி போய் ஒரு ஊர் ஒவ்வொரு ஊர்லேயும் பேசிட்டு தான் வந்தார் நான் ஐம்பது பர்சன்ட் கூட கொடுப்பேன் அப்படின்ட்டு ஆனால் சுப்ரீம் இந்த கேஸ் விசாரணைக்கு வந்த பொழுது கொஞ்சம் கூட கூச்சநச்சம் போய் இதே கவர்மெண்ட் என்ன சொன்னுச்சு அப்படின்னு அந்த மேலே கொடுக்க முடியாது அப்படின்னா சொல்லிட்டு வந்துடுவோம் இப்படியே மூணு வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே கொடுக்காம வச்சிருந்துட்டு இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அனவுஸ் பண்ணியிருக்காங்க டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதில் ஒன்றும் பிரமாதமான ஒரு சங்கதியும் இல்லை அது விவசாயிகள் எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு கட்டுப்படியான விலை இது வரது வராது அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க அப்போது அது ஒரு ப்ராண்டு நடக்குதுன்னு அடுத்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு இன்னொரு பெரிய கேவலமான விஷயம் கிராப் இன்சூரன்ஸ் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க இந்த மேஜர் ப்ரோக்ராம்ஸ் முன்னாடி வைக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது ஒன்று என்னாவது இந்த கிராப் இன்சூரன்ஸ் நாங்கள் இத்தனை விவசாயிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளோ பணத்தை அதிகமாக செலவு பண்ணியிருப்போம் உண்மை தான் பணத்தை கூட தான் செலவு பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ்க்கு வந்து முன்னாடி இருந்த அலகேஷன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிலருந்து மூவாயிரம் கோடி தான் இருந்துகிட்டு இருந்தேன் முன்னாடிலாம் இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்துக்கு முதல் வருஷத்துக்கு அது பத்தாயிரம் கோடி ஆகி பன்னெண்டாயிரம் கோடி ஆக்கி போன வருஷம் வந்து பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ஆகிட்டாங்க சரி பதினேழு பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி வருஷம் வந்து செலவு பண்ணுறதுனால விவசாயிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம்னு சொன்னால் சுத்தமா இல்லை நேரத்தை முன்னாள் தமிழ் என்று ஒரு இது வந்திருக்கு அது இல்லாம என் நிறையா இங்கிலீஷ் டெய்லியிலேயும் வந்தது அந்த ஐட்டம் இது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்லயே ஒத்துக்கிறான் என்ன ஒத்துக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு கோடியில பே அவுட் பண்ணது அதாவது கொடுத்தது விவசாயிக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்த திருப்பி கொடுத்தது கவரேஜ் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி கூட கிடையாது பதினஞ்சாயிரம் கோடி கம்பெனிஸ் வந்து பயிரில் இந்த கம்பெனிஸ் என்ன கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நடத்தக்கூடிய இன்சூரன்ஸ் கிராப் நடத்தக்கூடிய கம்பெனிஸ்ல ரெண்டு தான் ரெண்டாவது ப பப்ளிக் செக்டர் கம்பெனி மீதி அவ்வளோ என்னது பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் ரிலையன்ஸ் இருப்பான் ஹெச்டிஎஃப்சி இருப்பான் ஐசிஎஸ்சி எல்லாேருக்கான அவ்வளோ பதினாயிரம் கோடி அவன் டார்கெட் பண்ணிட்டு போயிட்டான் இது வருஷம் போன வருஷம் பதினஞ்சாயிரம் கோடி இந்த வருஷம் பதினேழாயிரம் கோடி அப்போ இதில் இது யாருக்கு பயன் கிராப் இன்சூரன்ஸுங்கிற பேர் பட்ஜெட் கெட்டு வந்து என்ன விவசாயிங்கிற ஹெல்த்து ஆனால் பயன் பெறுறது ஏழு கம்பெனியும் பத்து கம்பெனியும் பதினோரு கம்பெனி மற்ற விவசாயிகளுக்குலாம் ஒன்றும் போய் சேரலை இதை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா சரி பண்ணுறதுக்கு உண்டான மெக்கானிசம் எதையுமே உங்கள் உருவாக்கலாம் எப்படி உருவாக்கல அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த இன்சூரன்ஸை பே அவுட் பண்ணணும் கரெக்டான டைத்தில் பே அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காசு கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒன்று பண்ணணும் ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் நாலு இடத்துல பண்ண சொல்கிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் அதுக்குண்டான ஆட்கள் கிடையாது அதை நீங்கள் நேரத்தில் பண்ணி அதுக்குண்டான ரிசல்ட்டை நீங்கள் வந்து அதை ஃபைன் பண்ணால் மட்டும்தான் அதை கம்பெனிக்காரன் ஒத்துக்கிட்டால் அதை காசு கொடுப்பான் ஆனால் காஸ்கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது ஒரு பிளாக்குள்ள ஒரு ஆள் இருப்பான் ஸ்டாடிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அவன் தான் எனக்கு கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் ஒரு பிளாக்ல எத்தனை வில்லேஜ் இருக்கும் அத்தனை வில்லேஜில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அத்தனை சர்வே பண்ணி முடிக்க முடியுமா அத்தனை கிராப்புக்கு அப்படின்னு கேட்டால் இட்ஸ் இம்பாசிபிள் அது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது யாருக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன ஆச்சு என்ன சொல்வா ரிசல்ட் வரல நான் இன்னும் கொடுக்க மாட்டேன்மா அவள் தான் முன்னுச்சும் அது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஆள் போய் அதை சர்வே பண்ணுறா அது ஒரு சின்ன ஒரு டீம் வச்சிருக்கிறானே டெம்பரி ஸ்டாஃப் போட்டோ வச்சுருக்கான் சரி ஸ்டேக் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஸ்டேக் வந்து ஒரு கிராமத்தில் பயிர் வந்து போகிற மாதிரி இல்லைன்னு சொல்லி அவன் சர்ட்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரை வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் விட்டுருக்கான் அந்த வில்லேஜுக்கு அதை விட அவனுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னு அந்த டீமில் இருக்கனு ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கொடுத்தான்னு கதை முடிஞ்சது அவ்வளோதான் எல்லாம் நல்லா விடஞ்சு நான் எழுதி வச்சுருவான் ரிப்போர்ட்டு இப்படி தான் அவனுக்கு காசு பண்ணிட்டு இருக்கான் இதை பார்க்கறதுக்கு காலையில் கேட்கறது அவன் வந்து சும்மா சொல்லிட்டே இருக்காங்க என்னான்ட்டு நாங்கள் இன்சூரன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ பணத்தை அலக்கேட் பண்ணிட்டோம் செலவு பண்ணிட்டோம் இதுதான் எம்எஸ்பியில் அது மாதிரி நடக்குதுன்னா கிராப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நடக்கும் அப்போ இது எல்லாமே சேர்ந்து என்ன நடக்குது என்ன என்னத்தில் முன்னாடி விட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயிக்கு வந்து என்ன பண்ணுறது எங்கே போய் எதை பேசுறது எங்கே யார்ட்டை என்ன கேட்கறதுனே தெரியல அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன இருக்குன்னாக்கா இம்மீடியட்டாக பிரதேட்சமாக தெரியறது கடன் ஏறி போனது அதனால கடனை எனக்கு ரத்து பண்ணி கொடு அப்படின்னு கடன் ஏன் அவனுக்கு ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஒரு வருஷம் உங்களுக்கு விலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் ஏற்கனவே நீ சேர்த்து விட்டு இந்த பண்ணுறது செலவு பண்ணலாம் ரெண்டாவது வருஷம் கிடைக்கலன்னா நகையை அடகு வைக்கலாம் மூணாவது வருஷம் நிலத்தை அடகு வைக்கலாம் நாலாவது வருஷம் ஆச்சுன்னு என்ன பண்ணுறது இப்படி கடன் ஏறி ஏறி ஏறி ஏறி கடனை இப்போ ரத்து பண்ணுன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கொடுக்க வேண்டிய விலையை பத்து வருஷமாக கொடுக்காததுனால அவனுக்கு கடன் ஏறிது ஆனால் பெரிய பிரகஸ்பதியெலாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் ரத்து பண்ணுறது வந்து ஒரு மோசமான முடிவு ஒரு பேட் கல்ச்சர் ஒழுங்கான கூட்டு முயற்சியில ஒரு மாபெரும் பேரணியை மகாராஷ்டிர நடத்திருக்காங்க இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் எதிரொலிக்கம் பண்ணும் இப்ப நேற்று வந்து டெல்லியில ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு என்ன கேட்டீங்க இந்த சிக்கல்கள் எல்லாம் வலியுறுத்தி எங்களுக்கு இதுலேருந்து தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு தீர்வு அவர்கள் கொடுப்பார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற இந்த மேனிப்புலேஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது இவனை ஒண்ணு அவ்வளவு ஈஸியாக கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டேட்டா எடுத்தீங்கன்னா மேனிப்புலேஷன் எந்த டேட்டா எடுத்தீங்கன்னா மேனிலேஷன் நம்ம வந்து சொன்ன அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலன்னு வச்சிங்கன்னு வச்சுங்களேன் இவரைக்கும் நாங்களும் முப்பது நாற்பது வருஷமா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டால ஒர்க் பண்ணிருக்கோம் நாங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு டேட்டா போகும்போது காக்குறோம் எங்கள்கிட்ட இப்போ ஏன்னா அது யூபிஎஃப் டேட்டா வச்சு இந்த மாதிரி இவ்வளோ பேர் அதிகமாக இருக்கேன் நேற்று கூட பார்லமெண்ட்டில் பேசியிருக்கேன் சரி உங்கள்கிட்ட என்ன சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்த அரவிந்த் சோப்ரோடு என்ன சொல்லிட்டு போகிறா என் என்எஸ்எஸ்ஓ டேட்டா அடுத்த வருஷம் பண்ண போகிறாது பண்ணி அந்த என்எஸ்எஸ்ஓ டேட்டா வந்து இந்த வருஷம் கலெக்ட் பண்ணக்கூடாதா இந்த வருஷம் கலெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பண்ண வண்டா வளம் தண்டாவளம் இருக்கும் அதனால் பண்ண மாட்டாங்க அடுத்த அடுத்த வருஷம் வரும்போது எலெக்ஷன் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்போ ரொம்ப கத்திட்டுருக்காங்க எவ்வளோ நாலு பேர மாதிரி கத்திட்டு இருப்பான் அவ்வளோதான் உங்களுக்கு உங்க அவ்வளோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க ஆக இப்போ எப்படி போயிட்டு இருக்கு நிலவரம் இந்த அராஜகத்தினுடைய உச்சம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை வந்து என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சு முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்திரம் அட்யூஸ் பண்ணுறாங்க அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறது மட்டும் இல்லை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஏற்கனவே இருந்த தரவுகளை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கவும் முடிவு போடுறது மாதிரி ஐ சரி இதோட என்னுடைய தலைமையை முடித்துக்கொண்டு டாக்டர் அவர்களை பேசுமாற பேசுறேன்